तापत्रय சச்சிதானந்த விஷோத்பத்தியாவினா ஸ்ரீகிருஷ்ணா நம இமதிவாத்தவ் வசம் அப்படினா இவ்வாறு கமகன் கர்மகதி அதாவது சரீரத்தை எடுத்து கர்மா பண்ணுறது கர்மாவனால மறுபடியும் சரீரம் எடுக்கிறது இப்படியே கர்மகதியில் போய்கொண்டு பகு அபத்ரவகாகா அபத்ரவகாகான்னு அர்த்தம் நிறைய அபத்ராணி ரொம்ப துன்பங்களை அனுபவித்துக்கொண்டுன்னு அர்த்தம் இன்பத் துன்பங்களை அனுபவித்துக்கொண்டுன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த இன்பம் துன்பமாக மாறுறதுனால அது இன்பமாகவே கருதப்பட மாட்டாது சாஸ்திர திருஷ்டியில் அல்லது எது துன்பமாக மாறுகிற இன்பமோ அந்த இன்பத்தை ஒத்துக்கக்கூடாது அப்படிங்கிறது கருத்து ஆன்மீக வாழ்க்கையில் துன்பம் இருக்கும் ஆனால் அந்த துன்பம் இன்பமாக மாறிவிடும் ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம கஷ்டமாக இருந்தாலும் பிடிக்காட்டாலும் காலப்போக்கில் அது இன்பமாக மாறும் ஆனால் உலக வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிற சுக்கமெல்லாம் துக்கமாக மாறுறது ஆகவே இந்த கர்மகத்திங்கிறது இந்த ஞானம் இல்லாததுனால திரும்ப திரும்ப கர்மாவை பண்ணி பண்ணி நிறைய சரீரங்களை எடுத்துக்கொண்டே இருக்கிறான் அபத்ரா வாழ்க்கையில் ஏகப்பட்ட அனுபவங்களெல்லாம் பெறான் எல்லா அனுபவங்களையும் என்னதுன்னா இன்பம் நினச்சி நினச்சி ஏமாந்து துன்பத்தை அனுபவிக்கிறது தான் ஆக பகு அபத்ரவகா துன்பத்தை கொடுக்கக்கூடிய சரீரத்தையே திரும்ப திரும்ப எடுத்துக்கொண்டு புமான் புமான்னா மனிதன் அர்த்தம் இவ்வாறு மனிதன் திரும்ப திரும்ப கர்மங்களை செய்து சுகம் கிடைக்கும் என்று லௌகிக வைதிக கர்மங்களை எல்லாம் செய்து கொண்டு அந்த சுகத்துக்காக இயங்கி அதை துன்பத்தையும் திரும்ப திரும்ப அனுபவித்துக்கொண்டு வாழ்க்கையில் சுழண்டு கொண்டே இருக்கான் ஆபூத சம்பளவாத் சர்க்காத் ஆபூத மகாப்பிரளய பரியந்தம் ஆபூத சம்பளவாத்துன்னா இந்த பிரளய மகாப்பிரளயம் வர வரைக்கும் சர்க்கப் பிரளய் அஸ்னோதே மறுபடியும் மறுபடியும் பிறந்து பிறந்து இறப்பையும் பிறப்பையும் நுகருகிறான் பிறப்பை அப்புறம் வாழ்க்கையில் இன்பத் துன்பங்களை இறப்பை மீண்டும் பிறப்பை இப்படியே சுற்றி கொண்டிருக்காங்கிறார் அவசகா அவனுக்கு அந்த கண்ட்ரோலே இல்லை தன்னோட பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சக்தி இல்லை கர்மத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியறதில்லை இப்படி பல அர்த்தங்கள்லாம் சொல்லலாம் அவசகான்னு சொன்னால் பிரகிருத்தி அதீனகா நான் மாயையே வசப்படுத்த முடியாமல் மாயக்கு வசப்பட்டு ஒழன்று கொண்டே இருக்கிறான் இந்த சம்சாரத்தை வர்ணிக்கிறார் கர்மாவை செய்கிறதுனால மறுபடியும் மறுபடியும் ஜென்மாவும் சுகதுக்கத்தையும் அனுபவித்துக்கொண்டு இந்த ஜீவாத்மா இந்த இடத்துல புமான்னு சொன்னால் ஜீவாத்மான்னு எடுத்துக்கிறது நல்லது ஜீவாத்மா சரீரங்களை எடுத்து கர்மாக்களை பண்ணி சுகதுக்கத்தை அனுபவித்து சுகங்கிற பேரில் துக்கத்தையே அனுபவித்து மறுபடியும் சரீரத்தை எடுத்து இப்படியே உழன்று கொண்டு இருக்கிறான் என்று இங்கே இந்த அந்தரிக்ஷர் என்கிற யோகியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அடுத்த ஸ்லோகத்தை பிறகு படிக்கலாம் சர்க்லயு தேவ எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் ஹரிவோம் தேனி வேதபுரி